வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் யாழிமுகன் வதைப்படலம் திண்ட உணர்கோன் சிறுவன் வீந்ததும் மண்டு அமர் இயற்றிட வருணர் இன்மையும் தண்டம் அது உடைந்ததும் தவ நன் மாந்ததும் கண்ட இன கருதல் மேயினான் எினான் இருந்த கோகர் சிந்தினன் புறத்தையும் சிறிது வீட்டினன் வந்தவர் யாரையும் ஆய்வு செய்தனன் புந்தியின் வெகுளியிற் சிறிது போக்கினன் ஏலவெம்போர் செய்யவரும் வந்திலர் ஞாலமது அவிர் ஒளி நடாத்து ஞாயிறு மேல் கடல் மேல்கடல் நீந்தின விரையப் போயினான் மாலையும் இவ்விடை வந்து நேர்ந்ததே அரந்தனை நினைகிலாது அல்லல் செய்பவர் உரைந்திடு நகரிதின் ஒற்றில் போந்தையான் சிறந்திடும் அருமுகத்தேவதேவனை மறந்திடலாம் கொல் இம்மாலை காருமே ஏவரும் வழுத்திய எந்தை கந்த வேல் பூவடி தனந்திடு புலம்பும் இவ்விடை தேவர்கள் புன்மையும் தீரவல்லையில் போவது துணிவு என புந்தி தேற்றினான் தேற்றிய திறல் உடை செம்மல் இம் என மாற்றல வரைப்பு நீங்கியே காற்று என கனல் என காலன் என்னவெம் கூற்று என மருகிடை குலவியே திரல் கெழு மொயம்புடை செல்லுழி மருகையவுணர்கள் மரளி மற்ற இவன் குறுகளிர் நுங்களை கொல்வன் கொல்வன் என்று அறைகினர் முறை முறை அரற்றி ஓடினார் எஞ்சிய உணர்கள் யாரும் இவ்வகை அஞ்சினர் இரிந்திட அழிந்து முன்னையால் துஞ்சிய ஆவணத்தொகைகள் தந்தொராய் இஞ்சிய மகேந்திரம் விடுத்து நீங்கினான் புடையகள் மகேந்திர புறத்தை நீத்த பின் விடை பொருவலி நான் விண்ணின் பால் எழியே முடுகினன் வழி கொடு முருகர் போற்றியே வடதிசை இலங்கையின் வரைப்பு நன்னினான் ஆங்கு அது காலையில் அணைய பாங்கரின் மேவரு பழையோன் ஓங்கிய மூயையில் உள்ளோர் தாங்கிய வன்மை தரித்தோன் முடியும் மகேந்திர மூதூர் வடதிசையார் அரண்மன்னி உடைய இலங்கையின் ஓம்பும்படி அருகாவல் பறித்தோன் ஆயிரமா முகநடுத்தோள் ஓய்வு இல் ஈராயிரம் உடையோன் ஞாயிறு தன்மகன் நகரின் வாயில்கள் அன்னது ஓர் வாயான் வடவரையாயிரம் வந்தோர் உடல் கொடுமேவியது ஒப்பான் படை பாணி பறித்தான் கடை கான்றிடு கண்ணான் தன்னழியோர் இறை தானும் உள் நிகழ்வு எண்ணரும் வெம்பவம் யாவும் பண்ணினன் அன்று பயின்றான்ளில் சினத்து அதிவேகக் கோளறியைத் தரு கொடியோன் யாழி முகத்தவன் என்போன் வாழ் பயம் உற்றிடுவலியோன் பெருந்தகையாங்கு அவன் பெயர்ந்த காலையின் அரும் திரள் சூரனை அடைந்து மீண்டுபின் மருந்தூரல் தன் மகன் மாற்றி தேர்வுரி இருந்தனன் வருந்தியே இலங்கை தன் இடை சண்டவெம் கதிகொடுத்தன் சேரலும் கண்டனன் யார் இவன் கவன் போலுமால் பின்தலம் நீந்தியே மேுவான் என தொண்டு செய்யில் ஒருவன் சொல்லுவான் நம் குலநாயக நவில்ட்டினீசம் கதிர் முளைத்து உழிச் செல்வன் காணிய பொங்கு மகேந்திரபுரத்தில் பொந்தனை இங்கு நின் திருமகன் இருந்து காப்பவே போந்திடுகின்ற பின் புணறி தன்னுள் வான் நீந்தினன் நீங்கிவன் நேர அன்னதை வாய்ந்திடு பெறும் திரல் மடங்கள் பேறினான் காந்திய கணல் எனக் கண்டு சீறினான் சீரினன் படையொடு சென்று தாக்கலும் வீறு ஒடுவரும் அவன் வெகுண்டு வாழ்வுரியே மாறு அமர் இயற்றியே மற்ற அவன் தன்னை கோரல் செய்து ஒரு விரல் கொண்டு மேயினான் மின்னவிர்புடை வீர மொய்பினான் இன்னது ஓர் இலங்கையின் இடைக்கண் பாய்ந்தனன் அன்னவன் அடி பொறாது ஆழி உற்றதால் பொன் நகர்வள நொடும் அம் கண் புக்க போல் புக்கிட பீலர் போன்ற ஏனையோரக்கணமிழுந்தனர் அவன் கண்டு அஞ்சிய திக்கொடு வானமும் சிந்த நின் வெய்தியனை இவன் வரும் வீரனோடு அமர் செய்தனன் வாழ்கொடு செவ்வி அன்னதின் மை தவழ்மேனியின் மதலை மார்பு தாழ் கை தலை ஒரு கண்டம் ஆக்கினான் பூழியம் புயம்புடை பொருணன் பின் உறக் கேழ்வுருவான் நெறி கிளர்ந்து போந்திடா வாழிய மகேந்திர வரை பில் புக்கனன் ஆழ்வுறும் இலங்கையும் ஆழிமேல்ய சூரூரை திருநகர் துன்னிய ஆயிடைச் சீரினை முழுவதும் சிந்தினம் குல வீரருடைய அமர்விழைத்து வென்று அவன் நேரினர் இன்மையின் நீங்கினரோ என்னலும் உருமினும் இடித்த சொல்லினன் வன்னி கொள் உயிர்ப்பினன் மடித்த வாயினன் துன்னிய சுழலும் கண்ணினன் மெய்நிறை வெகுச்சியன் விளம்பல் மேயினான் காண்டியன் கடிமுறை கடந்து மைந்தனை ஈண்டு உயிர் வவ்வியே இறைவன் டூர்ப்புகா மீண்டிடு கல்வன் இவ்வீரம் தன்னொடே மாண்டிட அடுகு ஒன்வன்மையால் என்றான் என்று இவை விளம்பியேயாளி மாமுகன் குன்று என எழுந்து ஒரு கொற்ற வாழ்கொழி நின்ற செல்படையொடு நேர்ந்து வீரன் முன் சென்றனன் இணையன செப்பல் மேயினான் நம் கடன் முறையினை நடாத்து மைந்தனை இங்கு அடல் செய்தனே இனைய காப்பு ஒரே அம் கடல் போந்தனை அழிவு செய்தனை கடல் கடந்தனை மீடியே கொல்லாம் ஒல் ஒலி அளக்கரை உகண்டு நிற்கு இனி செல்லுதல் அறுதியான் செருவின் நேர்ந்தனன் கொல்லுவன் பெருவயம் கொள்வன் நீ இவன் வல்லது புரிமதி மதியிலா என்றான் சொற்றது கேட்டலும் துழனிப் பேர் குற்ற எரி கனலென உயிர்ப்பு மூறலும் செற்றமும் எய்தியே துளக்கிச் சென்னியை கொற்றமொயம்பு உடையதோற் குறிசில் கூறுவான் ஒருதலை உடைய என் உயர்வும் ஆயிரம் தருதலை உடையனின் தாழ்வும் யாம் இவன் பொறுதலை இழைத்திடும் போது காண்புறும் கருதலை பெருவடியமைந்த காட்சியே தீயவ இம்மொழி திண்ணம் திண்ணம் முன்மாயிரும் உழைக்கையின் மாமுகங்கள் ஓர் ஆயிரம் தன்னைய மறுத்து வீட்டியே நாயினம் கவரிய நல்குவேன் என்றான் கருணை கொள் நந்தியங் கணத்தன் இவ்வகை உரை எல்லையின் உதவி மேருமால் வரையினை விழுங்கிய என விரைவொடு படைஞர்கள் வீரர் சுற்றினார் சுற்றிய தானையர் தோன்றல் மீது தாம் பற்றிய படைக்கலம் பலவும் தூண்டியே செற்றமுடமர்வினை செய்யச் சூரைபோல் மற்றவர் சூழலுள் வாழ்கொண்டெய்தினான் துண்டமும் அகலமும் தோளும் தாளும் ஒன் கண்டமும் சென்னியும் கரமும் ஆனவை விண்டு விண்டு அழிவுறவையதானவர் தண்டம் அது அனைத்தையும் அருகு மா முகத்து அண்ணல்லாற்றவும் கருவு பெற்றிடும் கருத்தின் வீரனை குறுகி ஆயிரம் கொண்ட கைகளால் இறுதி ஊழினால் இடியின் எற்றினான் அடித்த கைகளை அங்கை ஒன்றினால் பிடித்து மேலவன் பெரும் கை வாழினால் உடைத்த சோரி நீர் உவுத்து வீழ்ந்து இறை துடித்திடும்படித் துண்டம் ஆக்கினான் ஆயிரங்கரம் அரலும் மற்றள ஆயிரங்கரம் அவைகள் நீட்டியே ஆயிரங்கிரி அவை பறித்தனன் ஆயிரங்கணான் ஆடல் கொண்டுளான் பறித்த ஆயிரம் பருப்பதத்தையும் கருத்து வீரன் மேல் கடிது வீசலும் இரத்தல் கொண்டு மெய்யெங்கும் எய்தியே புறத்து வீழ்ந்தன உடைந்து பூழியாய் பொற்றையாவையும் பூழியாகியே அற்ற காலையில் ஐயன் தூதுவன் மற்றை ஆயிரம் வான்கரத்தையும் கொற்ற வாழ்கொடே குறைத்து வீட்டினான் இழைக்கும் எல்லையின் எய்தும் கூற்றினை அழைக்கு மாறன ஆர்த்துத்தானவன் தழைக்கு மொயம்பினான் தன்னைப் பற்றுவான் புழைக்கை முற்றவும் பொள்ளென்று உய்த காலையின் ஒரு தன் எய்த்த வன்மை சேர் யாளி மாமுகன் பத்து நூறு எனப்பட்ட சென்னியும் கொத்தொடே விழ குறைத்திட்டரோ